அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே அறிவு நலத்தை நிறைவு செய்து மனநலம் என்கின்ற தலைப்பின் கீழே அன்புடைமை அடக்கமுடைமை அவாறுத்தல் பொறையுடைமை வெகுழாமை ஆகிய அதிகாரங்களை படித்தோம் இப்பொழுது இதே தலைப்பின் கீழ் அதாவது மனநலம் என்கின்ற தலைப்பின் கீழ் பொருளிடத்திலே இருக்கக்கூடிய பற்றை நீக்கி கொள்வதற்காகவும் சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டியதை அறிந்து செய்ய வேண்டியம் என்பதற்காகவும் இருபத்தி அதிகாரமான ஒப்புறவு அறிதலை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம் ஒப்புறவு அறிதல் அப்படின்னா உலக வாழ்க்கைக்கு மக்களுக்கு யாராருக்கு என்னென்ன தேவையோ அதை தெரிஞ்சு செய்யறது நம்முடைய பாரத நாட்டினுடைய இந்த இந்து மதத்தினுடைய ஆழமான கருத்து என்னவென்றால் இந்த உலகம் நாம் சேவை புரிவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது பிற மதங்களிலே இறைவன் மனிதனுக்கு இன்பம் தருவதற்காக பெண் உள்பட எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் என்று அவர்களுடைய அடிப்படையிலேயே அந்த கருத்து பலமாக இருக்கிறது மனிதனுக்குத்தான் பெண் உட்பட அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதாவது இவ்வுலகம் மனிதன் இன்பம் துய்ப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது என்பது அவர்களுடைய பெரும்பாலான கருத்து அதன் அடிப்படையிலே தான் அவர்கள் உலக வாழ்க்கையை பார்க்கிறார்கள் மிருகங்களை வதைப்பதிலோ இயற்கையை அனுபவிப்பதிலோ அவர்கள் ஆழமாக கவனம் செலுத்துகிறார்கள் நம்முடைய தேசத்திலும் நம்மிடையேயும் அது நன்றாக பரவிவிட்டதை நாம் உணரத்தான் வேண்டும் திருக்குறள் போன்ற நூல்களிலே சமூகம் நமக்கு அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது கருத்து இல்லை சமூகத்திற்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே குடும்பமே அமைக்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்ப அமைப்பே நம்மிடத்திலே அமைந்திருக்கிறது ஆகவே ஒப்புரவு அறிதல் என்பது பரோபகாரம் அதாவது சமூகத்தின் தேவையை அடி அறிந்து இளம் பொருள் ஏவலை அறிந்து செயல்படுதல் சாஸ்திரங்களின்படி வாழுதல் என்றும் அதே சமயம் சாஸ்திரங்களின்படி வாழ்ந்தாலும் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு இந்த இடத்துல உலகங்கிறத ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆ உலகம் என்பது பெரும்பாலும் பெரியவர்களைத்தான் குறிக்கும் மகான்களைத்தான் உலகம் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறோம் தொல்காப்பியும் அதனை உறுதி செய்திருக்கிறது அதே சமயம் உலகம்ங்கிறது சாதாரணமாகவும் மக்களுக்கு என்ன தேவையோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் ரோட்டில் போயிட்டு யாருக்கோ ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது அந்த நேரத்தில் செய்கிற உதவி ஒப்புரவு அறிதல் தான் அதை பற்றி இப்போ ஆராய்ச்சி எல்லாம் கூட பண்ணுகிறார்கள் அதில் நான் நுழையல நம்ம பாதையில் போய்ட்டுருக்கிற போது ஒரு முள் கீழே இருந்தால் கூட கண்ணாடி துண்டு இருந்தால் கூட அது யார் காலையாவது குத்திடக்கூடாதேன்னு எடுத்து குப்பை தொட்டியில் போடுறோமே அது கூட ஒப்புற அறிவதில் தான் சேரும் ஆகவே இது உலகியல் தேவைக்கு ஏற்ப அதை தெரிந்து ஒப்புரவு அறிந்து செய்யணும் இது புத்திசாலித்தனமாக செய்யணும் என்றைக்கோ சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு மூட நம்பிக்கையாக மாறி பண்ணிடக்கூடாது நம்ம செய்யக்கூடிய செயலெல்லாம் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் ஆக சாஸ்திரத்தில் சொன்னது அப்புறம் தர்மசாஸ்திரத்தில் நிறைய சொல்லியிருப்பார்கள் மனு தர்மசாஸ்திரம் திருக்குறள் போன்ற நூல்களில் அதில் இல்லாட்டாலும் நம்ம அதை அனுசரித்து சூழ்நிலையை புரிஞ்சு உதவி செய்கிறது ஆகவே இதை பெரியோர்கள் பரிமேலழகர்லாம் சொல்கிறார் உலக நடை வேத நடை அப்புறம் அறநூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறத தவிர தானே அறிந்து செய்யக்கூடிய தன்மையுடைய ஒன்றுதான் ஒப்புற அறிதல் அப்படின்னு சொல்லுகிறார் சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஹெல்பிங் அதர்ஸ் அதவர்களுக்கு உதவி செய்கிறது தேவை அறிஞ்சு செய்கிறது மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வது மனிதனுடைய கடமைகளாக நம்முடைய பெரியோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அவ்வையார் வந்து ஒப்புரவு ஒழுகு அப்படின்னு ஆத்திசூடியில் உபதேசம் செய்தார் உலகத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத காலம் அறிந்து செய்யணும் கோடை காலத்தில் மக்களுக்கு குடிக்க தண்ணீர் தருவது புண்ணிய செயல் அறச் செயல் குளிர்காலத்தில் குளிரை நீக்கிறதுக்கான ஆடைகளை தருவது புண்ணிய செயல் ஆக காலத்தை பொருத்தும் இடத்தை பொருத்தும் அறம் மாறிவிடும் ஒரு சமயத்தில் முக்கியமாக தேவைப்பட்ட ஒன்று மற்றொரு சமயத்தில் தேவையற்றதா ஆகிவிடும் காலம் இடம் மக்கள் அவர்களுடைய தரம் தன்மை இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு தேவையான உதவிகளை செய்யணும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் கோயில் கட்டுறது குளம் வெட்டுறது சத்திரம் தண்ணீர் பந்தல் அமைக்கிறது வழி நடப்பவர்களுக்காக தேவைப்பட்டது இப்போவும் கூட இருக்கிற குளத்தை வீடு கட்டாமல் இருந்தால் சரி கோயிலை பாதுகாத்தா போகிறோம் தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கு பதிலாக நல்ல தூய நீரை அரசாங்கம் கொடுத்தா கூட போகிறோங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் கிராமங்களிலே பல இடங்களிலே பதினைந்து நாட்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறைதான் தண்ணீரே வருகிறது குழாயில் நகர வாழ்க்கைக்கும் கிராமங்கள் வாழ்க்கைக்கும் சிறு நகரங்களுடைய வாழ்க்கைக்கும் பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன அதை அறிந்து மக்களும் சமூகத்துக்கு வழங்க வேண்டும் அரசாங்கமும் அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் காவேரி கரையிலையோ கங்கை கரையிலேயோ குளம் தேண்ட வேண்டாம் ஆனால் எங்கே தண்ணி தேவையோ அங்கே குளம் வாணும் இது இடம் கருதி செய்யக்கூடிய புண்ணியம் எந்த இடத்துல குளம் வாணுமோ அங்கே தான் க பண்ணணும் இன்றைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுகின்றன உண்மையான பள்ளிக்கூடங்கள் முறையான ஆசிரியர்கள் நன்கு கற்று சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மருத்துவமனைகள் எல்லாம் தேவைப்படுகின்றன நமக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் நம்ம பெரியவங்கள்லாம் புண்ணியம்னு நினைச்சு பண்ணினது அந்த உணர்ச்சியே இல்லாம எல்லா இடத்திலும் ஊழலும் தவறுகளும் நிறைந்திருப்பதை பார்த்து திருவள்ளுவர் என்ன நினைத்திருப்பாரோ என்றெல்லாம் நாம் சிந்திக்க தோன்றுகிறது கடவுளே உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல பார்க்கிறோம் மரமெல்லாம் பிறர் பசி தீர்க்கிறதுக்காகத்தான் பழங்களை வழங்குகின்றனவாம் நதிகள் பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே நீரை வழங்குகின்றன பசுக்கள் எல்லோருக்கும் நன்மை நன்மையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பாலை பொழிகின்றன மகான்கள் தங்களிடமில் இருக்கின்ற அறிவு திறமை நல்ல விஷயங்களையெல்லாம் மக்களுக்கு ஓயாது வழங்கி இருக்கிறார்கள் ஆகவே குடும்ப வாழ்க்கையில் பரோபகாரத்தை உணர்த்துறதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது ஆனால் நம்ம மனநலம்ங்கிறது இருக்கணும்னா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் என்ன தேவையோ எப்படி தேவையோ பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஆனும் இது நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தியாக மாறி நமக்கு உதவி செய்யும் வருங்கால தலைமுறைக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் இந்த ஒப்புரவு அறிதலை புரிந்து செய்ய வேண்டும் மேலும் இது பற்றிய கருத்துக்களை தொடர்ந்து சிந்திப்போம் இந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய குரட்பாக்களை தொடர்ந்து நாளை சிந்திப்போம் அகர முதல எழுத்தெல்லாம்